வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு கோப்பன்ஹேகன் நகரில் கிறிஸ்டியன்பர்க் அரண்மனை தீயில் எரிந்து அழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பான் நாட்டில் இராணுவத்தினர் அரசை கவிழ்க்க இடம்பெற்ற புரட்சி தோல்வியில் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரிட்டன் அணுகுண்டு வைத்திருப்பதாக அந்நாட்டு பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேற்கு மேற்கு வெர்ஜீனியாவில் அணைக்கட்டு ஒன்று உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்ததில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெய்ரூட்டிலிருந்து ஐக்கிய அமெரிக்க படைகள் வெளியேறின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ தழுவிய வலை அறிமுகப்படுத்திய டிம் பெர்னர்ஸ் அவர்கள் லீ நெக்ஸஸ் என்ற உலகின் முதலாவது இணைய உலாவியை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வளைகுடா போரின் போது குவைத்திலிருந்து ஈராக்கிய படைகள் வெளியேறுவதாக அதிபர் சதாம் ஹுசீ சதாம் ஹுசைன் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நியூயார்க் நகரில் உலக வர்த்தக மையத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் ஆறு பேர் கொல்லப்பட்டு ஆயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தலிபான் அரசு மிக பழமையான இரண்டு புத்தர் சிலைகளை அளித்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மெக்கடோனியாவின் அதிபர் போரிஸ் டிராஸ் கோவ்ஸ்கி போரிஸ் டிராஜ்கோவ்ஸ்கி போஸ்னியா ஹெர்சகோவினாவில் விமான விபத்தில் கொல்லப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் அராப்சாட் ஒன்று சி எனும் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் தென் அமெரிக்காவின் பிரெஞ்சு கயானா மாநிலத்தின் குரு ஏவுதளத்திலிருந்து புவிநிலை வட்டப்பாதைக்கு செலுத்தப்பட்டது ஏற்கனவே விண்ணில் இயங்கி வந்த இன்சாட் டூ டி செயற்கைக்கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அக்டோபர் நான்கு அன்று செயலிழந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் இந்தியாவின் தகவல் தொடர்பு சேவைக்காக அராப் சாட் ஒன்று சி வாங்கப்பட்டு இன்சாட் டூ என்ற பெயரில் இந்தியாவுக்காகவே செயல்பட தொடங்கியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் அறுநூற்றி தொண்ணூற்றி என்று பெயரிட்ட குருங்கோல் ஒன்று பூமிக்கு 35 ஐந்து அதி நெருக்கத்தில் கடந்து பறந்து சென்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குயிலியோ நாட்டா நோபல் பரிசு பெற்ற இத்தாலிய வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு அகமது செவ்வாயில் நோபல் பரிசு பெற்ற எகிப்திய வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தாரா பாரதி தமிழ் கவிஞர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓட்டோ வல்லாக் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தியோடர் சூல்ட்ஸ் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளியலாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கே பாலச்சந்திரன் ஈழத்து எழுத்தாளர் நாடக கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் இன்று குவைத் விடுதலை நாள்